சன்மார்க்க பெரும்பதி வருகை பன்னிரண்டு நான்கு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்று திருச்சிற்றம்பலம் சுவாமிகளுக்கு தெரிவிப்பது சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும் இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலந்தொட்டு அளவிறந்த நெடுங்கால வரையில் வழங்கும் அதன் மேலும் அதன் மேலும் வழங்கும் பல வகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும் அது கடவுள் சம்மதம் இது இருபத்தி மாதங்களுக்கு மேல் இப்பொழுது வருகிற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பலவகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள் மூர்த்திகள் கடவுளர் தேவர் அடியார் யோகி ஞானி முதலானவர்களில் ஒருவர் அல்ல இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும் எல்லா தேவர்களும் எல்லா கடவுளரும் எல்லா தலைவர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனித்தலைமை பெரும்பதி இது உண்மையாயின் அந்த பதியின் அருளை நான் பெறுவேன் பெறுகின்றேன் பெற்றேன் என்னை அடுத்த தாங்களும் பெறுதற்கு யாதொரு தடையும் இல்லை பெறுவீர்கள் பெறுகின்றீர்கள் பெற்றீர்கள் அஞ்ச வேண்டாம் இப்படிக்கு சிதம்பரம் ராமலிங்கம் பிரஜோற்பத்தி வருடம் சித்திரை மாதம் ஒன்னாம் நாள் சன்மார்க்க பெரும்பதி வருகை முற்றிற்று